அற்மை கொள்வரும் சொ என்னுள் மக்களின் பலவினரும் அவர்களில் ஏழைகளும் இருப்ப என்று கூறியது அப்போது அல்லாஹா அவ்விரண்டுக்கும் இடையே சொர்க்கமாகியணி என் அருளாகும் உன் மூலம் நான் நாடியோருக்கு அருள் புரிவேன் நரகமாகியாகும் உன் மூலம் நான் நாடியோரை வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீதுள்ள பொறுப்பாகும் என்று தீர்ப்பு கூறினான் என் நபி சொல்லாக அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு